வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நகரில் உள்ள முதல் முறையாக வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு உலகின் மிக பழமையான தற்போதும் அழிந்து போகாமல் இருக்கும் த சிட்டி ஆஃப் அடிலைட் என்கின்ற கப்பல் பிரிட்டனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே தனது முதல் பயணத்தை தொடங்கியது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 தாக்கி மூழ்கடித்தூத்தி தொன்னூத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் அங்கீகரித்தது ஆனாலும் 6 மாதங்களுக்கு பின்னர் அது ஜார்ஜியாவை மீண்டும் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிக்கில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனி நிறுவனம் 20 தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய அமைப்பு கவுன்சில் ஆஃப் யூரோப் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த மின் சுற்று இன்டகிரேட்டட் தத்துவம் ஜெப்ரி டம்மர் என்பவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நார்வே தேசிய கலையரங்கத்திலிருந்து திருடப்பட்ட எட்வர்ட் மன்ச் அவர்களின் புகழ்பெற்ற ஓவியமான தி ஸ்கிரீம் எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னர் இந்தியாவுடன் இணைந்திருந்த சிறிய கண்டம் ஒன்றினை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் எண்டவர் விண்வெளி தனது முதலாவது பயணத்தை தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பியோதர் சாய்பியோதர் சாய்கோவ்ஸ்கி ரஷ்ய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் வங்கால மொழிக் கவிஞர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்னா டாவின்ஷி தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்டானியோ சாலேரி இத்தாலிய இசையறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கண்ணாம்பா தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு அலன் கோர்மார்க் நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளின் சிறப்புகள் ரஷ்யா மற்றும் பல்கேரியா நாடுகளில் வானொலினால் நார்வே தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே